رب والسلام على سيد المرسلين وعلى آله قال الله تعالى في في والفرقان المجيد إن الذين يحبون آمنوا لهم عذاب عليم في الدنيا வல்லா قال النبي وسلم، اولادكم عذابكم ان اولادكم أو كما قال عليه والسلام صدق مولانا العظيم وصدق رسوله ونحن على ذلك من والحمد لله رب العالمين எல்லா புகழும் அல்லாஞ்செல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாக்கம் எம்பெருமானார் சொல்லல்லாக அழைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமகங்கள் தபத்தாமகங்கள் சுகதாக்கள் சுவாதிமன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்டியத்திற்கும் இறை நேசத்திற்கும் ஒரே தான அல்லாஹுவின் நல்லடியார்களிட விடுமுறை அவஸ்தைகள் என்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாருமையின் நல்லடியார்களை இன்றைக்கு விடுமுறைகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் சிறார்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் ஐம்பத்தி எட்டு வயதை கடந்து ரிட்டையர்டாகி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேர்களும் விடுமுறையை எப்படி கழிக்கிறோம் எப்படி கழிக்க வேண்டும் அன்புக்கும் இறைநேகத்திற்கும் உரித்தான் அல்லாகவின் நெரடியர்களே சமீப காலமாக கல்லூரிகளிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த இளைஞர்கள் இளைய பெண்மணிகள் எல்லோருமே எதிர்பார்க்கிற நாள் அந்த நாயிற்று கிழமை சனி ஞாயிறு வராதா வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சூழல் எதற்காக என்றால் ஒரு ஆணுக்கு பெண் பிரெண்ட் இருக்கிறார்கள் வாய் பிரெண்டோடு கேள் சுத்துவதற்கும் கேல் பிரண்டோடு வாய் பேசுவதற்கும் அதுக்கு இவங்க வச்சிருக்கிற ஒரு பாஷை இருக்கு கல்ல போடுறாங்க கல்லங்கிறது எவ்வளவு நல்ல கள்ள போடுறாங்க சீன் போடுறாங்க இதெல்லாம் இன்றைக்கு புதிதாக நம்முடைய இளைஞர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு புது அகராறு அன்பிற்குரியவர்களே அண்ணாமலின் நடிகார்களே நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒரு பதினைந்து இருபது பெண்மணிகள் ஒன்று சேர்ந்து விட்டார் முதல்ல பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா ரொம்ப ஹயாவாக இருக்கிற காலம் எல்லாம் போய் ரயில்வே நிலையத்தில் நீங்கள் பாருங்கள் விடுமுறை அன்றைக்கு அவர்கள் செல்லுகிற பொழுது ஆண்கள் கூட்டமாக சென்றால் கூட இவ்வளவு சத்தம் இருக்காது பெண்கள் கூட்டம் வந்துவிட்டால் அந்த ட்ரெயின் வரும்போது ரயில் நிலையமே அழருகிற அளவிற்கு கூச்சலும் குழப்பமும் சமுதாயத்திலே இன்றைக்கு சாதாரணமாக நடக்கிறது அதில் இஸ்லாமிய பெண்மணிகளும் கலந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய இஸ்லாமிய பெண்மணி கல்லூரியிலே படிக்கிற பொழுது எப்படி படிக்க வைக்க வேண்டும் பெற்றோர்கள் எப்படி படிக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக என்ன நடக்கிறது அன்பிற்குரியவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே குர்ஹானினுடைய கல்வி ஒரு பிள்ளையினுடைய ஆரம்பத்திலே அத்திவாரத்திலே இருந்தால் இந்த நிலை வராது முழு குரானையும் வெக்கத்தையும் அயாரையும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அது எங்கு சென்றாலும் கல்லூரிக்கு சென்றாலும் வேலைக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் ஆர்க்க முறைப்படி நடக்கிற அமைப்பை தபுலாரமீன் கொடுத்து விடுவான் ஆனால் இன்றைய பெற்றோர்கள் அந்த நிலைக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு செல்வதில்லை உலகம் ஏதோ சுற்றுலாஸ்தலம் என்பதாக எண்ணிக்கொண்டோம் உலகத்திற்கு ஏதோ வந்தோம் வாடுகிறோம் ஜாலியாக இருப்போம் அதற்கு பிறகு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமிய வரலாறுகளிலே பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா அப்துல்லாஹிமன் முபாரக் அமத்துல்லாஹித்தாரா அஜை முடித்துக் கொண்டு பயணம் வருகிறார் அஜை முடித்துக் கொண்டு வருகிற வழியில ஒரு பெண்மணி தனியாக ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார் தன்னன் தனியா ஒரு பெண்மணி குர்காவை போட்டு முகத்தை காட்டாமல் அமர்ந்திருந்தார் அப்துல்லாஹிமன் முபாரக் அமத்துள்ளாஹித்தாரா அசனாம் அழைக்கும் என்றார் அந்த பெண்மணி சலாம் கோடம் நிறுவகிம் குரானை போட்டே பதிலளிக்கிறார்கள் உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும் சலாம் கோடம் நிறுவகீன் அல்லாவுடைய உரத்தில் இருந்து சலாம் உங்களுக்கும் உண்டாகட்டும் அம்மா நீங்க தனியா உட்கார்ந்திருக்கிறீங்களே உங்களோடு யாரும் வரவில்லையா ஏன் இப்படி பாடிவன தனிமையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்க உடனே அந்த அம்மா பதில் சொன்னது யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லையோ ாதுதா யாருக்கு அல்லா வழிகாட்டவில்லையோ அவர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியவர் உலகத்தில் யாரும் இல்லை அந்த அம்மா சொல்லிச்சு வந்தவுகை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் வழிதறியாமல் தவறி இருக்கிறேன் குரானுடைய வசனத்தை கொண்டே சொல்கிறது அப்படியானால் நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று அப்துல்லாஹிம் ஒரு முபாரக் ரம்மத்துள்ளாகித்தால் அதை கேட்கிற உடனே அந்த பதில் சொல்லிச்சுல் ஹராமில் இருந்து உங்களை போலதான் நானும் அக்காவில் இருந்து மஸ்ஜி முக்க்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த அம்மா பதில் சொல்லுகிறது அம்மா இங்கு எத்தனை நாட்களாக இருக்கிறீர்கள் எவ்வளவு நேரமாக தனிமையில் இருக்கிறீர்கள் என்று கேட்கலயா சபியா இதுவும் குரானுடைய வச்சனத்திலேயே மூன்று நாட்கள் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று அல்லா சொல்லுகிறார் அதனால் நான் தயமும் செய்து குரானுடைய உணவு கொடுக்கிறேன் சாப்பிடலாமே என்று சொல்லுகிற பொழுது அதிமுசியாமல் அதுவும் சொல்றாங்க இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கேட்க ாங்களோ அது அந்த நஃபிலான நோன்பு அவர்களுக்கு நன்மையை சேர்க்கும் என்று ரகுல் ஆளவின் சொல்லியிருக்கிறான் அதனால் நஃபிலான நோன்பு வச்சிருக்கிறேன் பயணத்துல நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே கஷ்டப்படுறீங்க அந்த நீங்கள் நோன்பு வைத்தால் பயணத்திலே அது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று அல்லா சொல்லியிருக்கிறார் அதனால் அல்லா சொன்னதை கேட்டு நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அந்த அம்மா குரானிலேயே பதில் சொல்லுது குரானில் இருந்து பதில் சொல்லுகிறீர்களே என்ன காரணம் நீங்கள் எதை லட்சியமாக கொண்டு வாழ்கிறீர்கள் வாழ்க்கை முழுவதும் குரானை கொண்டே பேசினார் அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆர்தமா இருக்கணும் அந்த அம்மாவை உருவாக்கியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அவர்களோடு அந்த பெண்மணியோடு பேசுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அப்துல்லாஹிம முபாரக் மார்க்க கலையினுடைய வித்வான்களின் தலைவர் இவங்க நாடு அரபில பேச முடியல ஆயத்தை கொண்டு பேச முடியவில்லை பெண்மணி வெறும் அசனத்தை கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா முடியாத காரியமாக இருக்கிறதே உங்கள் லட்சியம் தான் என்ன என்று கேட்கிற அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா என்ன நமக்கு இரண்டு மழக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான் கிராமன் இவர்கள் எழுதுவார்கள் நம்முடைய செயல்களை ஆனால் நாம் சொல்லுகிற சொற்களை பதிவு செய்வதற்காக சொல்லுகிற சொற்களை பதிவு செய்வதற்காக அல்லா சில வழக்குகளை ஏற்படுத்தி அதனால் என்னுடைய லட்சியம் என்பதில் என்னுடைய சொல் முழுக்க கலாமல்ல இருக்க வேண்டும் என் வாழ்நாள் முழுக்க நான் அல்லாஹுவின் கலாமைத்தான் பேச வேண்டும் அல்லாஹுவனுடைய கலாமை கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் சாதிக்க வேண்டும் நடக்கிறதே ஐம்பது வயதை கடந்துவிட்டு ஆனால் இவ்வாறுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கவலின் இல்லாததே தீகு போயிட்டார்கள் இவ்வளவு அற்புதமாக நீங்கள் விளக்கம் சொல்கிறீர்களே நீங்க எந்த கபிலாவை சார்ந்தவர்கள் தெரியாத விஷயங்களிலே மூலையை போட்டு குழப்ப வேண்டாம் என்னை ஒரு குழுக்கள் வந்தார்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விட்டுவிட்டு போயிட்டாங்க என்னுடைய கபிலாவை சொன்னது தெரிஞ்சிருமா நீங்களோ வேறு ஊரை சார்ந்தவர்கள் நான் வேறு ஊரை சார்ந்தவர் என் கபிலாவை சொன்ன அவனா தெரியாது என்று சொல்ல உடனே அம்மா மன்னித்துக் அம்மா மன்னித்து தெரியாமல்ேட்டுவிட்டேன் உடனே சொன்ன மன்னித்து விடுவான் கவலைப்பட வேண்டாம் உடனே அப்துல்லா கேட்டாங்க நல்லதை செய்தால் அல்ல உங்களை நன்கு அறிந்து கொள்வான் தாராளமா கொண்டு போய் விடுங்கன்னு குரானினுடைய வசனத்தை கொண்டே சொல்ல உடனே அப்துல்லா அமர்வில்லா தன்னுடைய ஒட்டகத்தை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இதில் ஏறுங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் குள்ளில் எவ்வளவு அவசாரிக்கும் முக்மீனானவர்கள் ஆண்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் திருமினில் திருமினில்லுங்க பார்வைகளை தாழ்த்துங்கள் இந்த அம்மா ஒட்டகத்திலே உட்கார்றாங்க உட்கார்ந்ததற்கு பிறகு இந்த அம்மா துவா ஓதுகிறார்கள் குரானினுடைய வசனம் சுகானமதி சகரனா குண்டாத குமுக் குரானினுடைய வசனத்தை ஓதி ஏறி அவர்கிறார்கள் அப்துல்லா முபாரக் வேகமா போய் இவங்க கபீராக போய் பிடிச்சிடணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக போகிறார்கள் அந்த ஒட்டக வேகமா போகாது அதுக்காக எதையாவது ஒரு பாட்டு பாடணும் எதையாவது சத்தம் ஓட்டு அந்த ஒட்டகத்தை வேகமா விரட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க கொஞ்சம் மெதுவா போங்க இருசனம் கொஞ்சம் மெதுவா போங்க உங்களுடைய சத்தங்களை தாண்டிச் செல்லுங்கள் உன்னே ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள் அப்துல்லா குடும்ப பார்க்கலாம் அப்துல்லா எல்லாமே வசனமா ஒரு பாடல் பாடி அந்த ஒட்டகத்தை மெய்மறக்க செய்வது அரபுகளின் வழக்கம் ஒட்டகத்தை மெய்மறக்க செய்து அந்த ஒட்டகத்தை ஒட்டிச் செல்லுவார்கள் இதை போன்று ஒரு பாடலை பாடுகிற பொழுது உடனே அந்த அம்மா சொன்னாங்களா ஒக்கரா மாத்தைய சரமிழல் குரான் சரபினல் குரான் பாட்டு பாருங்க இந்த நேரத்தில் குரான் உங்களுக்கு தெரிந்த வசனத்தை சொல்லுங்கள் அப்படி சொன்னால் பாட்டு கேட்பதை விட மெய்மருந்து ஒட்டகம் கேட்டு அழகாக நடத்து ஏன் இப்படி தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு மார்க்க மாமேடிக்கு பாடம் நடத்துகிறார்கள் கடைசியில அப்துல்லா முபார்கர் அமத்துள்ளாஹின் தலா அலை என்றவர்கள் அந்த போயிட்டு இருக்கும் கேட்டாங்க ஏமா உங்களுடைய கணவன்லாம் என்ன செய்யறாரு உங்க கணவன் உங்களுக்கு இல்லையா என்ன செய்யறாங்க உங்க கணவன் என்றெல்லாம் கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன் தூதலக்கும் தசூப்புக்கும் சில விஷயங்களை கேட்டா உங்க மனசு ரொம்ப துக்கமாயிடும் சில விஷயங்களை கேட்கக்கூடாது சில விஷயங்களை நீங்கள் கேட்டால் சில விஷயங்களை கேட்காதீங்க அப்படி கேட்டுட்டீங்கன்னா உங்க மனசு கஷ்டமாயிடும் இந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறதா என்று பிள்ளைகளும் பொருளாதாரமும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு பெரிய சோதனை பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க என்பது அந்த அம்மா குரானினுடைய சொல்லுகிறார்கள் கடைசி அப்துல்லா குழு அந்த குழுவை போய் பிடித்து விட்டார்கள் குழுவோடு சேர்ந்தாச்சு உங்க பிள்ளைய பேர் என்ன என்று சொல்லிட்டாங்களுக்கு மூன்று நபிமர்களுடைய பேரை வைத்திருக்கிறார்கள் அம்மாவை அழகாக அழைத்து செல்கிறார்கள் அப்துல்லா கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள் பெண்மணி சொன்ன வார்த்தை அப்போ தந்தூர் விருதுக்கு மின் பிள்ளைகளை பார்த்து குரானுடைய சொல்றாங்க விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்க விருந்தாளிக்கு உணவு கொண்டு வாருங்கள் உணவை கொண்டு வரப்படுகிறது என்னோடு சேர்ந்து நீ வந்த வந்த நேரங்களில் எல்லாம் பட்டினியாக இருந்திருக்கிறீர்கள் அதனால குழு சிறப்பு நல்ல சாப்பிடுங்க நல்ல குடியுங்க உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற பொழுது கடைசியாக தான் அப்துல்லா உபார்க்கிற அமத்துல்லா ஒரே ஒரு யத்தை ஒதினாரில் தாதிக்க பதில் உள்ளா ராதிக்க பதிலுள்ளா இப்ப தீகி மையச்சா பிள்ளைகளை பார்த்துச் சொல்கிறார்கள் இது அல்லாஹ் கொடுத்த அருள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த அருளை வழங்குகிறான் என்றார்கள் ஒரு தாய் கொண்டே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றாள் நம்முடைய பெண்மணிகளுக்கு குறைஞ்ச வச்சோம் குரானையாவது கட்டுக் கொடுத்திருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் சில பெண்கள் குரானை கொண்டே மடக்கியிருக்கிறார்கள் நிறைய வரலாறுகள் சான்றுக்குண்டு அத்தாரிது மாஜின் ஒரு பெரிய இறைநேச ஆனா அவங்க கொஞ்சம் குறும்பு உமர் அலி அல்லா உத்தாலாவுக்கு இருக்கிற குறும்பு இவங்களுக்கு இருக்கும் ஒரு பெண்மணி நீக்ரோ பெண்மணி வருகிறார்கள் அந்த பெண்மணியை பார்த்த உன்ன இந்த மாஜின் சொன்ன வார்த்தை இதில் உகுசு உசிரத்து வன விலங்கே வந்திருக்கிற மாதிரி தெரியுதேனா நீக்ரோ பார்ப்பதற்கு கொஞ்சம் பங்கரையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பேர் வைத்தார்கள் இந்த மாஜின் வன விலங்கே வந்திருக்கிற மாதிரி இருக்கிற உடனே அந்த அம்மா அடுத்த அடிச்சாங்க லரபலா மத்தரம் தன்னம் மறந்துட்டு சிலர் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்திருக்கிறது பெரிய காட்டாம இருக்கும் மறந்துட்டு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாரு என்று அழகாக குருஹானினுடைய வச்சனத்தை கொண்டு பதில் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கிறதே ஒரு நீதிபதியை மடக்கிய பெண் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு ஆணினுடைய வசனத்தை கொண்டேன் ஒரு ஆணுக்கு ரெண்டு பேர் சாட்சி சொல்லணும் பெண்களாக இருந்தார் ஒரு பெண்ணு ஒரு ஆணினுடைய சாட்சியாக ஆக முடியாது இஸ்லாத்தில சாட்சிக்காக ரெண்டு ஆண்கள் தேவை ஒரு ஆண் தான் இருக்கிறார்கள் இன்னொரு ஆண் கிடைக்கவில்லை ரெண்டு பெண் சாட்சி சொல்ல வேண்டும் ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண் சாட்சி சொல்ல வேண்டும் அந்த ரெண்டு பெண்ணு தனித்தனியாக காசி கேட்கக்கூடாது மார்க்க சட்டப்படி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுத்தான் கேட்கணும் அன் தலையில் எகதாகுமா பத்துமல் புகரா ஒரு நீதிபதி தனியா ஒரு பொம்பளை கூட்டு போய் விசாரிக்கிறார் உடனே அந்த பெண் சொன்னார்களாம் இறைவனுடைய வசனம் உனக்கு தெரியாமல் போய்விட்டதா இறைவனுடைய வச்சனம் உனக்கு தெரியாமல் போய்விட்டதா ரெண்டு பெண்களையும் ஒன்றாக விட்டுத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் சில நேரத்தில் பெண்கள் தவறாக சொல்லிவிடுவார்கள் இன்னொரு பெண் அதை திருத்தி சொல்லுவார் ஆண் தைரியமா இருக்க மாட்டா பெண்ணு எதையாவது ஒண்ணை போட்டு குழப்பி விட்டுவா இன்னொருவள் எடுத்துச் சொல்வதற்கு இரண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று குரானினுடைய வச்சனத்தை கொண்டு விளக்கம் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை கொடுத்தோம் ால் கல்லூரி காலங்களிலே அந்த பிள்ளைகள் வழிதருவதற்கான வாய்ப்பே இருக்க இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் பெண்களினுடைய நிலை ஆண்களினுடைய நிலை விடுமுறை வந்துவிட்டாலே இந்த ஐப்பேடு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரம் வந்திருக்கிறது என்று காதல தூக்கி அந்தவர் ஐப்பேட மாட்டா மாஷா வண்டியில போகக்கூடிய சில இளைஞர்களும் இந்த தவறை செய்கிறார்கள் நாடு ரோட்ல போறது பாட்டு கேட்டுட்டே போறோங்கிறதுல பின்னாலே நினைச்சாலும் தெரியல ஆளை தூக்குனாலும் தெரியாது அந்த அளவிற்கு போகிற கலாச்சாரம் இன்றைய இளைஞர்களிடத்திலே தொட்டி பாடுகிறது நிறைய பெருகளை பார்க்கலாம் ட்ரெயினில் ஏறினாலும் சரி பஸ்ஸில் ஏறினாலும் சரி உள்ள தூக்கி மாட்டேறது அல்லது செல்போனை எடுத்து வச்சிருந்தது அந்த கண்டரக்டர் படுற பாடு மாஷா எல்லாம் நீங்க பாக்கலாம் டிக்கெட்டுக்கு பத்து தடவை வந்தா கூட அந்த அம்மா அந்த செல்போனை எடுக்கவே எடுக்காரு பேசிக்கொண்டே இருக்கிற யாரிடத்திலே பேசுகிறோம் எங்கே பேச வேண்டும் என்ற மார்க்கும் ஒரு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறதே அந்த முறை இருக்கிறதா சாதாரண காலங்களிலும் இப்படித்த விடுமுறை காலங்கள் சொல்லவே தேவையில்லை வாழ்க்கை முழுவதும் பாட்டிலேயே அளிக்கிற பெண் ஆண் வர்க்கத்தினர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் சமுதாயத்திலே இது நிறைய நடக்கிறது பெருமானார் என்று சொல்கிறார்கள் சல்லா வலிவசலம் இடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் அவ மாதிரி முழு நாயகமே பாடல் படிப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் நான் கெட்ட பாடல்களை சொல்லவில்லை நாயகமே நல்ல பாடலைத்தான் சொல்கிறேன் படிப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமனார் நீ ஆரம்பத்தில் இப்படித்தான் செல்லுவாய் அதற்கு பிறகு எனவே இதை வைத்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் இன்னொரு அதிசிலே பெருமானார் இன்னும் வேகமாக பேசுகிறார்கள் அனசரளி எல்லா்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு காலம் வரும் பெருமனார் சலல்லா பொலிவேசலம் சொல்லுகிறார்கள் ார்கள்த்து கொடுப்பும் பலமுறை சென்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் பாடலுக்கு அடிமையாக இருப்பார்கள் பாடலுக்கு அடிமையாக இருப்பார்கள் இந்த பாடல் அவர்களை குடிப்பழக்கத்தின் முக்கம் கொண்டு போய் சேர்க்கும் அவர்கள் குடிகாரர்களாக மாறி ஆடி பாடி அறையிலே படுத்திருப்பார்கள் காலையிலே எழுகிற பொழுது குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் எழுவார்கள் என்றார் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் எழுவார்கள் இதற்கனக்குகள் எல்லா விளக்கம் சொல்லுகிற பொழுது எழுகிற பொழுது சில பேர்களுக்கு ஊரு மாறவில்லை என்றாலும் அந்த குரங்கு பன்றியினுடைய குணங்கள் அவருடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்றார்கள் இது பாடல் செய்கிற வேலை இன்றைக்கு அந்த குணங்கள் நம் சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறது செல்லார் ஒளிவ செல்லும் சொன்னார்கள் அந்திம காலம் வரும் நாட்டிலும் வீட்டிலும் சோதனை நடக்கும் எப்பொழுது தெரியுமா தொகைத்தில் கைநாத்துவன் மகாசிப் மியூசிக் சாதனங்களுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது மியூசிக் சாதனங்களே வாழ்க்கை என்று வாழுகிற பொழுது அல்லா செல்ல ஷானகுத்தாலா அவர்களுடைய வீட்டிலும் நாட்டிலும் சோதனையை வளங்குவான் என்றார்கள் பெருமானார் சலல்லா வலிவசலம் அவர்கள் நபிகல் கோமான் சலல்லாஹ் வலிவசலம் தன்னுடைய சூழ் என்று சொல்லுகிறேன் தன்னுடைய வளர்ப்பு மகன் உஷாமா ரளியல்லாகவே அழைத்து உஷாமா அம்மா உனக்கு பாடல்கள் வேண்டாம் அம்மா உனக்கு ரீனா வேண்டாம் அம்மா அது உன்னை விபச்சாரத்தின் நாம் நம்முடைய பிள்ளைகளை தடுக்க வேண்டாமா எத்தனையோ பாப்பா மார்க்கு போய் உனக்கு எந்த ஐப்பேடு வேணும் ஆப்பிள் வேணுமா எது வேணும் என்று கேட்டு வாங்கிக் கொடுக்கிற நிலை இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் பெண்கள் கேட்க வேண்டிய கல்லூரி பருவங்கள் இருக்கிறதே இது படிக்க வேண்டிய பருவமே தவிர கண்டதையும் கேட்டு மனதை குளப்ப வேண்டிய பருவம் என்பதை முதலில் பெற்றோர்கள் புரிந்திருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தால் விடுமுறை காலங்களை ஐடி துறையினர் கழிப்பதே வித்தியாசமாக கழிக்கிற சூழல் இன்றைக்கு நிறைய ஐடி நிறுவனங்கள் சமுதாயத்திலே உருவாகிவிட்டது அஞ்சு நாளோ சில ஐடி படித்த இளைஞர்கள் ரெண்டு விதமாக சொன்னதுண்டு நல்லவர்களும் உண்டு வழிகட்டவர்களும் உண்டு இரண்டு பேர்களையுமே சந்தித்திருக்கிறோம் இரண்டு பேர்களும் சொன்ன வார்த்தைகளை உங்கள் நான் நடித்து காட்டுகிறேன் ஒருவர் வந்து சொல்லுகிறார் ஐடி துறைகளில் ஈடுபட்டவர் பத்தாண்டு காலமாக நான் பணிபுரிகிறேன் அஞ்சு நாள் புளிஞ்சி எடுத்துறான் அதற்கு பிறகு ரெண்டு நாள் நாங்கள் போய் நல்ல ஒரு ஆட்டம் ஓட்டாதான் நாங்கள் இருந்தாடி குடித்து கும்பலாட்டம் அடித்தால் ஆனந்தம் கிடைக்கிறது அதற்கு பிறகு நாட்கள் சொகுசாக வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களே விடுமுறை காலத்தில் எப்படி கழிக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அதிலேயும் சில நல்லவர்கள் நாதாக்கள் இருக்கிறார்கள் வழியுள்ள அந்த துறையில் இருந்து கொண்டே தொடுமையோடு நோன்போடு மார்க்க முறைப்படி நடந்து எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கலாச்சாரம் வேறு உங்கள் கலாச்சாரம் வேறு என்று ஒதுங்கி வாடுகிறார்களே அவர்கள் தான் இன்றைய வலிமார்கள் என்று சொன்னால் அது நிகரில்லை வாலிபத்திலே எப்படியும் தன் வாழ்க்கையை கழிக்கிற சூழல்ல ஆனாலும் கூட முறையாக அல்லாகிற சூழுக்கு பயந்து நடக்கிற இந்த இளைஞர் கூட்டம் இன்றைக்கு சமுதாயத்தின் வழிகாட்டி என்றால் அது தவறில்லை இந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களை திருத்த வேண்டுமே விபச்சாரத்தை நோக்கி ஒரு இளைய தலைமுறை சென்று கொண்டே இருக்கிறது விவச்சாரத்தை நோக்கி ஒரு இணைய தலைமுறை சென்று கொண்டே இருக்கிறது வாரிபத்திலேயே தன்னுடைய வயோதிகத்தை அடைந்துவிட்ட சமுதாயமாக இந்த இணைய தலைமுறை மாறிப்போய் வருகிறது விவச்சாரத்தால் ஆறு பெரும் கெடுதிகள் இருக்கிறது மூன்று உலகத்தில் நடக்கும் மூன்று மருமையில் நடக்கும் என்றார்கள் உமான் கோமான் செல்லா வலிவர் செல்லம் எது உலகத்தில் நடக்கும் பெருமானா சொல்லுகிற பொழுது உலகத்திலே விபச்சாரம் இருக்கிறது முக அழகை எடுத்துவிடும் என்ற பெருமானா தான் ஒரு மனிதனுடைய முகத்தோட்டத்தில் இருக்கிற அழகை மிகச் சிறந்தவனாக அசனுல் காலிக்கு அழகாக பிடைத்திருக்கிறானே அந்த முக அழகை எடுத்துவிடும் இரண்டாவதாக பொருளாதாரத்தை போக்கிவிடும் என்ன கேட்டால் வாங்கி கொடுத்து கடைசியில் ஓட்டாண்டியா போயிடுவான் தேசியாக பெருமானார் செல்லா புலிவசலம் உலகத்திலே நடப்பதும் சொன்னார்கள் அலாலான ரிசுக்கு அவர்களுக்கு தடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் இளைஞர்களே பெருமானார் இளைஞர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களுடைய உணவை நல்லவர்களை தவிர யாரும் சாப்பிடக்கூடாது பெருமானார் செலர்லா பொலிவசலம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான வாக்கு நம்முடைய பணம் நம்முடைய உடல் ஆவி அனைத்தையும் செலவழித்து சம்பாதிக்கிற பணம் இந்த பணத்தை யார் சாப்பிட வேண்டும் பெருமானார் வழிகாட்டுகிறார்கள் தாமத்தும் இல்லல் அத்தத்தியா உங்கள் உணவு சேருவதாக இருந்தால் நல்லவர்களுக்கு சேர வேண்டும் எனவே நாதாரிகளுக்கு சேரக்கூடாது ஆட்டம் சேரக்கூடாது வீணாக சுட்டித் சேரக்கூடாது விமச்சாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சேரக்கூடாது என்று சமுதாயத்தை பார்த்து சொல்லியிருக்கிற பொழுது எத்தனை பணங்களை பார்த்து என்ற என்பதை எண்ணி பார்த்து மனம் உண்மையிலேயே வேதனைப்படுகிறது கேள்வி கணக்கு கடுமையாக விட்டார் அல்லாஹுவின் கோப பார்வை அவனின் மீது இறங்கிவிடும் மூன்றாவதாக நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்றார்கள் நபிகள் கோமான் செல்லப்பாக அலிமு செல்லவன் நபர்கள் எனவே இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் நல்ல வழிகளே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கவள் சிறுவர்கள் விடுமுறை காலத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் ஒரு வீட்டில் நாலு பிள்ளை இருக்குன்னு சொன்னா இந்த நாலு பிள்ளைய விடுமுறையில் சனி நாயர் வந்துட்டா பெற்றோர்கள் திங்கக்கிழமை வராதா எதிர்பார்க்கிற சூழல் ஒரு ரிமோட்டுக்காக நாலு பேர் போட்டி அநேகமான வீடுகளில் நடக்கிற நாடகம் இது ஒருவன் நான் அது சுட்டி டிவி பார்க்கணுமா என்னொருவ அந்த டிவியை பார்க்கணுமா இந்த டிவியை பார்க்கணும் அந்த டிவியை பார்க்கணும் ஒரே அடிக்கடி பள்ளிக்கு போனால்தான் நிம்மதி என்று பெற்றோர்கள் சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாகியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கலாச்சாரம் சரிதான இந்த கலாச்சாரம் சரிதானா இங்கேயும் தவறுகள் நிறைய இருக்கிறது காரணம் அறிவும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொல்லுவான் ஆணிடத்திலே அறிவு இருக்க வேண்டும் பெண்ணிடத்திலே அன்பு இருக்க வேண்டும் அறிவுள்ள ஆணுல டிவி வைப்பானா இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணத்தை ஏற்படுத்துகிற டிவியையும் வச்சுக்கிட்டு படக ஓட்ட போட்டுட்டே தண்ணீர் சுத்திர மாதிரான் கடல் பயணத்தில் செல்லும் போது படக்கில் இருக்க ஓட்டி அடைச்சா தானே சாப்பாட்ட முடியும் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே வர்ற மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வீட்டின் சூழல்கள் எல்லாம் எல்லா கலாச்சார கேடுகளையும் உள்ளே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு வில்ல சரியா இருக்கிறது இல்லை உள்ள சரியா சேட்ட பண்றான் அதை செய்யறான் என்றால் உடைக்க வேண்டியதை உடைக்க வேண்டும் ஒட்ட வேண்டியதை ஒட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயப்பதை செய்கிறதா என்றால் பண்ணுவோம் டிவியெல்லாம் எடுக்க முடியுமா என்று கேட்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களை எண்ணிப் போர்க்க வேண்டும் நம்மை வளர்த்த பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தார் அந்த வளர்ப்பணம் இடத்தில் இருக்கிறதா தந்தை இடத்திலே அறிவு இருந்ததில் தாயிடத்திலே அன்பு இருந்ததில் ரெண்டும் ஒன்று சேர்ந்ததை உறுதியாக உருவாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு தந்தை அறிவு வழி அல்லது தாய் தான் அன்பு வழி ரெண்டுமே குறைந்து கொண்டு இவன் வேலைக்கே நேரம் இல்ல பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல காலையில போனா ராத்திரி தான் வரணும் குடும்பத்தினுடைய சுமை வாரம் அதை சுமப்பதிலேயே இவன் வாழ்க்கையை கிடைக்கிறான் தொழில் தொழில் தொழில் என்று அறைந்து பிள்ளைகளை பார்த்தா சில பிள்ளைங்க வாப்பாவே மாமானுக்கு கூப்பிடுற நிலைமேலாம் வந்துருச்சு வெளிநாட்டுக்கு போயிருவாரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருவாரு அத்தா வரும்போதே வாப்பா வரும்போதே வாங்க கீழ் அந்த பிள்ளை அவ எப்படி இருக்கும் மனம் என்ன பாடுபடும் தன்னை பெற்று உருவாக்கிய பிள்ளையே இப்படி கூப்பிட்டால் எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால நம்முடைய வீட்டில் இருக்கிற தீமைகளை முதலிலே பெற்றோர்கள் அகற்ற வேண்டும் அனசிரலி எல்லாவு தடவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஐந்து உபதேசத்தை அனசிரலியல்லாவு தலா செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இடம்பெற்றிருக்கிறது முதலாவதாக அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்கள் லா தஜ்ஜி அல்லாவினுடைய பெயர் சொல்லப்படாத மஜிலிசில் நீ அமர வேண்டாம் மகனே நீ ஒரு மஜிலிசுக்கு போகணும்னு சொன்னா அல்லா ரசூலுடைய மஜிலிசுக்கு தான் போகணும் வேற எந்த மஜிலிசுக்கும் போகக்கூடாது ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய நதுவாக்கில் சங்கங்கள் நடந்தது நிறைய சங்கங்கள் நடந்தது இன்றைக்கு இருப்பதை போன்ற அன்றைக்கும் நடந்தது ஆனால் அனசரளி எல்லா சொல்லுகிறார்கள் மகனே நீ செல்லுகிற சபை அல்லாத சூலை பற்றி பேசுகிற சபையாக மட்டும் இருக்க வேண்டும் நகனே இதிலே நீ கவனமாக இருந்து கொள் மகனே மகனுக்கு விதைக்கிறார்கள் இரண்டாவதாக மகனுக்கு சொன்னார்கள் மகனே அழைக்க மகனே கடனை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் மகனே வாழுகிற காலத்தில் நீ கடன் வாங்கி விடாதே மகனே உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் மகனே ஏன் தெரியுமா இந்த கடன் இருக்கிறது பகலிலே உனக்கு கேவலத்தை கொடுக்கும் மகனே பிள்ளையில் இரவிலே உனக்கு கவலையை கொடுத்து விடும் மகனே பகல்ல கடங்கார வந்து கதவை தட்டுவான் மகனே நாலு பேத்துக்கு முன்னாடி கேட்பா மகனே நீ கேவலப்பட்டு நிற்க வேண்டும் மகனே இரவு நேரத்திலே இதை கொடுக்க எப்படி கொடுப்பது என்ற கவலையிலேயே வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கும் மகனே அதனால் பட்டுவிடாதே மகனே என்று சொல்லுவார்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடனை விட்டொழித்தோம் பெற்றோர் கொடுத்த அறிவுரை என்கிறார்கள் அறிவுரை சொல்லி இருக்கிறோமா பெற்றோர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து பிள்ளைகள் சொன்ன வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் கொஞ்ச யோசிக்க வேண்டிய வார்த்தை மகனே நீ வெறுமனையை அமர்ந்திருக்கிற பொழுது மகனே அமர்கனே காரணம் இறைவனுடைய நேரம் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது மகனே நீ சொல்லுகிற நேரத்தில் ரபுல் ஆலமே அதை அங்கீகரித்து விட்டால் மகனே உன் பாவமெல்லாம் நீங்கி போய் நீ பரிசுத்தவானே நீ வலிமில்லாவாக மாறிவிடுவாய் மகனே எனவே இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவதாக கடைபிடித்துக் கொள் மகனே மகனை பார்த்துச் சொல்கிறார்கள் மகனே மகனே ஒரு விஷயத்தில் நீ தோற்று போய்விடாதே மகனேஜின் ஆகத்தி சேவலிடத்திலே தோற்று போகாதே மகனை என்றார்கள் என்ன அழகான வார்த்தை சேவலிடத்திலே தோற்று போகாதே மகனே என்னைக்காவது சேவல் காலையில ஆறு மணிக்கு எதிரிச்சுலா சரியில்லாத சேவை சீக்கு பிடிச்ச சேவைக்கு மூணரை மணிக்கு எழுந்து இறைவனை சேவலுக்கு முன்னால் நீ எழுந்துவள் மகனே என்ன அழகாக சொல்லுகிறார்கள் சேவல் இடத்திலே நீ தோற்று போகாதே மகனே ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் அடிக்கிறதுக்காக அலாரத்தை வச்சிருப்பாங்க அலாரத்தோடு ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் எண்ணி பார்க்க வேண்டும் அலாரத்தோடு பறிச்சு வரும்போது நாலு மணிக்கு எதிர்க்கணும்னு அலாரம் வச்சிருப்பான் கடைசியில அந்த அலார அடிக்கும்போது அலாரத்து தலையிலேயே அடிப்பான் நீ என்ன அடிக்கிறேன் ஒரு அடி அடிச்சு கடைசியில் தூங்கி எந்திரிச்சு ஏழு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கம் தான் நம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்ன அழகாக தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார்கள் சேவனோடு தோற்று போய் விடாதே மகனே நீ மனித என்னது ஒரு மிருகம் மகனே தோற்றுவிடாதே என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள் ஐந்தாவதாக மகனே கண்டதையும் நின்றதையும் நீ பேசாதே மகனே பேசுவது வெள்ளி என்றால் பேசுவது வெள்ளி என்றால் வெள்ளி நாணயம் என்றால் நீ அமைதியாக இருப்பது தங்கம் மகனே அதனால் நீ தங்கத்தை கடைபிடித்துக் கொள் மகனே தேவையான நேரத்தில் மட்டும் பேசு மகனே தேவையில்லாத நேரத்தில் வார்த்தைகளை பேசிவிடாதே மகனே என்று மகனுக்கு உபதேசித்தார்களே அந்த உபதேசம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டா வீட்டிலே கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகளை பார்த்து கல்வி நிலையங்களுக்கு செல்கிற பிள்ளைகளை பார்த்து நாம் உபதேசம் செய்வதுண்டா அன்பு நாமே கண்ணால் பார்த்த ஒரு கேட்டில் தன்னுடைய பிள்ளைய பாப்பா தானே வந்து இறக்கி அடுத்த இன்னொரு பையன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த வழியாக இந்த பெண்மணி எல்லாம் அடித்துவிட்டு செல்லுகிற சூழல் நம் சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே நம்முடைய நம்முடைய வீட்டிலே உபதேசங்கள் பகிரப்படவில்லை என்று கொடுக்கவில்லை இதனால்தான் பிள்ளைகள் விடுமுறை காலத்தில் பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் இன்னொரு பக்கம் நீண்ட விடுமுறைகள் கோடை விடுமுறை இதை இந்த சமுதாயம் எப்படி கழிக்கிறது இஸ்ராப்பிலேயே கழிக்கிறது கோடை விடுமுறை என்று சொன்னாலே கோடை செல்ல வேண்டும் சிம்லாவுக்கு போலாமா முன்னாடியே புரோக்ராம் மைசூருக்கு போலாமா ஊட்டிக்கு போலாமா அங்க போடாமா இங்க போடாமா ஏன் பள்ளிவாசல்ல நாற்பது நாள் உங்களுக்கு மார்க்க வகுப்பு நடக்குது அங்க போலாம் வாப்பா எந்த பிள்ளையாவது சொன்னதும் அங்க போலாம் வாப்பா எங்கே மணக்குகள் இருக்கிறார்களோ அங்கே வர தயாராக இல்லை எங்கே சைத்தான்கள் நிறைந்திருக்கிறார்களோ அங்கு செல்வதற்காக இந்த சமுதாயம் தயாராகிவிட்டது பெற்றோர்கள் கடன் வாங்கி செல்கிற சில பணக்கார வர்க்கங்கள் பழக்கிய இந்த இஸ்ராபின் காரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற நடுத்தரம் இல்லை அடிமட்டம் கூட செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வீண்விரையும் நம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது ஒரு பயணத்திற்காக எதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குமா பிள்ளைகளுக்கு அதற்காக செலவழிக்கிற பணம் ஒரு லட்சத்திற்கு மேல் செலவழிப்பவர்கள் நம் சமுதாயத்தில் பிள்ளைகள் முப்பது வயதையும் தாண்டி குமர்களாக ஆள் இல்லையா தனக்கு ஆள் இல்லையா தன்னுடைய குமர்களுடைய அந்த ஏக்க நிலைகள் அவள மூச்சுகள் இருக்கிறதே இன்னொரு பக்கம் நம்முடைய பணக்காரர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர்கள் வேலையில்லாமல் இளைஞர்கள் தன்னுடைய வறுமையிலே வாடுகிற இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு திறன் இருக்கிறது ஆற்றில் இருக்கிறது போதிய வருமானம் இல்லை அவர்களெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வட்டியிலே மூழ்கி போய் கிடக்கிற கந்து வட்டிக்கு வாங்கி இரண்டாயிரத்தையும் மூவாயிரத்தையும் வட்டிக்கு வாங்கி வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்து சம்பாதித்து வட்டியே கொடுத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இந்த பணங்கள் வீணாக செலவழிக்கப்படுகிற இஸ்லாஃபாக செலவழிக்கப்படுகிற பல லட்சங்களில் ஒரு பகுதியை ஒதுக்கினால் இந்த மேலே வந்துவிடுவார்கள் ஆனால் இந்த சமுதாயம் இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறதா நாங்கள் இஸ்ராபு செய்தாலும் செய்வோமே தவிர நீங்கள் இஸ்ராப்பு செய்யவில்லை நம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய ஏழை பெண்களுடைய வாழ்வை நீங்கள் நீக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் வாழவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த நிலை மாறி கோடை காலத்துல நிறைய இன்னைக்கு தீனியாத்வ வகுப்புகள் உள்ளது அல்லது உங்களுக்கு நிறைய நன்மை செய்கிற வாய்ப்பை உருவாக்குகிற அமைப்பிலே உம்ராவுக்கு செல்லலாம் மார்க்கத்திற்காக உம்ராவுக்கு செல்லலாம் இதெல்லாம் செய்வதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஒரு பக்கம் விடுமுறை காலத்திலே இளைஞர்கள் செய்கிற வேலைகள் நண்பர்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு செல்லுகிற பழக்கம் நண்பர்களோடு சேர்ந்து அறட்டை அடிக்கிற பழக்கம் பெருமானார் சதல்லா வளைவு செல்லும் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார் ஏழு இளைஞர்கள் குரான் சொல்லுகிறது பதினைந்தாவது துது சொல்லுகிறது ஏழு இளைஞர்கள் ஈசா அலை காலத்திற்கு பிறகு ரசூனுடைய காலத்திற்கு இடையில சமுதாய சேவை செய்தார்கள் நேரம் முழுக்கே அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த இளைஞர்களை நல்லதை செய்வதை தடுக்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கு இன்றைக்கு இருப்பதை போன்றே நல்லதை செய்கிற அந்த இளைஞர்களை தடுப்பதற்காக அரசன் தூக்கு தண்டனைக்காக அந்த இளைஞர்களை பிடிக்கச் சொல்லுகிறான் ஆனால் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாவுக்காக செய்தவர்கள் அல்லவா அந்த இளைஞர்கள் இறைவனுக்காகவே பாடுபட்ட இறைவனுக்காகவே சமூக சேவை செய்த அந்த இளைஞர்களை ஒரு புகையிலை வைத்து ரபுல் ஆலமீன் பாதுகாக்கிறார் நீண்ட வரலாறு சுருக்கி சொல்லுகிறேன் பயந்து தூங்கி எழுகிறார்கள் அவர்களுடைய காஜை எடுத்துக்கொண்டு கடைவீருக்கு சென்று சாப்பாடு வாங்க தெரியாம போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த போனா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோட்டு நம்மள்கிட்ட கணக்கில் வச்சிருப்போம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்து நமக்கு தெரியாது பட்டமாட்டு முறை இருந்திருக்கலாம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாணயத்தை கொண்டு போனா இதெல்லாம் செல்லாதீங்க வித்தியாசமா இருக்கு எந்த நாட்டுக்காரன்னு முன்னூறு ஆண்டுகள் அந்த இளைஞரை அல்லாஹா பாதுகாத்தான் ஏழு பேர்களையும் பாதுகாத்தான் பாதுகாப்பதற்காக ஒரு நாயையும் குகையில ஏற்பாடு செய்த இவர்களை இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்காக அந்த நாயும் சொர்க்கத்திற்கு என்றால் அந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருப்பார்கள் இதை இன்றைய இளைஞர்கள் வீணாக யுத்தித் திருகிற இளைஞர்கள் சமுதாயத்திற்காக கொஞ்ச நேரத்தை நான் உழைக்கிறேன் என்று உழைப்பதற்கு தயாரான இளைஞர்கள் எத்தனை பேர்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம் கல்வி இல்லாதவங்களுக்கு நாம சேர்ந்து கல்வியை கொடுக்கலாம் ஒரு பிள்ளையை படிக்க வச்சிடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சேர்த்து விடலாம் விடலாம் நம்மள இருக்கிறாரு இடத்திலே வாங்கியாவது செய்து கொடுத்து விடலாமே அன்புக்குரியவர்களே இளைஞர்களே இந்த நிலையை எல்லாம் விட்டுவிட்டு வீணாக சுட்டித்திருக்கிறோமே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் நாம் பார்க்கிற பொழுது இந்த விடுமுறை காலத்தை ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல கிடைச்சவங்க வீட்டுக்கு போய் ஓய்வாக உட்கார்ந்தலாம் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்தார் அங்கதான் சண்டையில் களைகட்ட ஆரம்பிக்கிறது நிறைய பிரச்சனைகள் உள்ளே வருகிறது இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு வயதை தாண்டியவர்கள் வீட்டிலே அமர்கிற பொழுது ஆபீஸ்ல இருந்து நேரப்படி கரெக்டா பழக்கப்பட்டவங்க வீட்டுல போனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னா இவர் எதையாவது வாய விட்டுற விட்டுட்டா அங்க ஒரே சண்டை ஒன்று இவர் பக்கம் பிள்ளைகள் சேர்ந்து அம்மாவை பழிவாங்க அல்லது அம்மா பக்கம் பிள்ளைகள் சேர்ந்து இந்த தந்தையை பழி வாங்குவது இப்படி பழி வாங்கும் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகரித்து வருகிறது அல்லது பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் இவருக்கு ஏதாவது ஒரு வகையான காம்ப்ளக்ஸ் உருவாக்கிவிடும் என்ன நம்மளை பிள்ளைகள் யாருமே கண்டுக்கிறதில்லை நாம இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறோம் ஓடாய் தேர்ந்திருக்கிறோமே ஆனாலும் கூட நம்மை மதிக்கவில்லையே என்று நினைக்கிற பெரியவர்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பள்ளியோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார் என்னங்க பீவிட்ட போய் கொஞ்ச நேரம் அற்ப உலகம் இது ஆனால் நிரந்தரமான ரவுலாரின் என்றைக்குமே சலிக்க மாட்டான் என்றைக்குமே சலிக்க மாட்டான் பீவியோடு ஐம்பத்தெட்டு வயசுக்கு பின்னாடி போய் கொஞ்சி பேச முடியுமா கொஞ்சம் பேச முடியுமா போயான்னு துரத்தி விட்டுருவான் ஆனால் ரபுலாத மின்னத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கொஞ்சலாமே பள்ளிவாசத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கிறது யாவா உன்னை துடுகிற காலம் உன்னை துதிக்கிற காலம் நான் இந்த வயதிலே செய்யாமல் எந்த வயதிலே செய்வதல்லே என்று பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஐம்பத்தி எட்டு வயதை தாண்டியும் கூட பள்ளிக்கு வராத நிறைய பெரியவர்கள் நாம் சொல்லிருக்க அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகத்திலே வேலை செய்தவர்களில் எண்பது சதவிகிதம் பேர்கள் ரிட்டயர்மெண்ட்டுக்கு பிறகும் பள்ளிக்கு வருவதில்லை உலகம் சதம் என்று எண்ணிக்கொண்டார்களா நீண்ட விடுமுறை காலத்தில் இவர்கள் சரியாக இல்லை என்றால் பரீட்சைக்கு போய் வெறும் பேப்பரை கொடுத்த மாதிரி தான் நம்ம நல பாஸ் ஆக முடியாத புள்ளாலும் கிடக்கல இன்னொரு பக்கம் விடுமுறை காலங்களில் ஒரு காலம் இருந்தது விருந்துக்கு போற கலாச்சாரம் இருந்துச்சு உறவு முறைகளை பேணி இவர்கள் அங்கு செல்வார்கள் அவர்கள் எங்கு வருவார்கள் இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு மணி நேரமா மாறி இருக்கு இன்னும் சில காலங்களிலே இதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்று என்ன தூண்டுகிறது காரணம் இப்பயே ஆரம்பிச்சாச்சு அந்த காம்ப்ளக்ஸ் மனைவி சொல்றா எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போலான்னு இவன் சொல்றான் இல்ல இல்ல எங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு போலாம் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போலாம் ரெண்டு பேர்த்து சண்டையில புள்ள எங்கேயுமே நான் வல்ல நீங்க எங்கயோ போய் தொடங்க என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம் சமுதாயம் நின்று கொண்டிருக்கிறது உறவுகளை பேடுகிற அமைப்பும் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது விடுமுறை காலங்கள் இன்னொரு பக்கமும் பார்க்கிறோம் ஒரு நாள் விடுமுறை ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்கேயே குடும்பத்தை மறந்து அரட்டி அடிக்கிற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது அன்புக்குரியவர்களே நம்ம சமுதாயத்தில் இந்த மௌத்தா போன வீட்டுக்கு போறது கம்மியாகி கல்யாணத்துக்கு போறது அதிகமாயிடுச்சு மரணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடுவார் இங்கே இருந்துக்கிட்டு போன்ல பெரிய சத்தம் நான் இல்லாஜி போயினா இல்லை இராஜூன் சொல்லிட்டு சாகரண்டி வந்த சத்து போயினா அப்படின்னு கிட்டு சொல்லிக்கிறேன் இவெல்லாம் உலகத்திலிருந்து எண்ணத்தை சாதிக்க போறாங்க என்று ஒரு பக்கம் இப்படி சொல்லுறது அங்க பார்த்தா பெரிய இன்னால் இல்லா போன முடிச்சிருந்தே திருமணத்திற்கு வரிந்து கொட்டிக்கொண்டு இந்த கலாச்சாரமும் இஸ்லாமிய பண்பாடு அலி சலாத் வசலாம் திருமணத்திற்கு செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள் மகனே என்று சொல்கிறார்கள் காரணம் ஜனாதாவுக்கு சென்றால் அது ஆகிரத்தை நினைவூட்டும் அதே நேரத்தில் நீங்கள் நிக்காவுக்கு சென்றால் அது உலகத்தின் ஆசையை ஊட்டும் மகனே அதனால் ஜனாதாவுக்கு அதிகமாக செல்லுங்கள் நீங்கள் செல்வதற்கேப்பாடாக முடியாது என்று பெண்கள் சொல்லுகிற அளவிற்கு நகர்ப்புறங்களிலே சென்னையிலே ஒரு பெண்மணி நேரடியாக சொன்னதையே கேட்டிருக்கிறேன் போய் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் மெரினா இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பெண் வெளியே செல்ல வேண்டும் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு நகரக்கூடாது என்று சொல்லுகிறான் இன்றைக்கு செல்வது அல்லது கடை செல்வது அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வதுக்குள்ள இருக்கக்கூடாது மாற்றப்பட வேண்டும் சனி நாயர்களே ஏதாவது அல்லது பள்ளிகளில் உபதேசங்களை கேட்கலாம் நம்மை நாம் திருத்திக் நம்முடைய குடும்பங்களையும் திருத்தலாம் என்ற நிலை வந்திருக்கிறதா என்றால் இல்லை விடுமுறையில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீக்கி இளைஞர்களாக இருப்பவர்கள் பெரியவர்கள் நம்முடைய குடும்பத்தை சரி செய்து இருப்பவர்கள் தன்னை சீராக்கி தன்னுடைய நண்பர்களையும் சீராக்கி வாழ்க்கையில் புனிதம் பெற வல்லூடல்லா வாய்ப்புகள் நம்புவானாக வாகுருதாவா அணு கம்புலில் தான் நிரம்பினார்கள் இன்றைய மசாயில் பகிரினுடைய சுண்ணத்து இதுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது சுண்ணத்தை மக்கதா நிறைய இருக்கிறது பன்னெண்டு ரெக்காத்துக்கள் ஆனால் இருக்கிறது இதுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் என்னன்னா இமாம தொழுதுகிட்டே இருக்கிறார் வந்து சுண்ணத்தை தொழுத முடியாது கட்டிட்டாரு நீங்க வந்தவங்க சுண்ணத்தை தொழுதுட்டு வந்து இமாமோட சேர்ந்து கரான்ட முடியாது ரெண்டு ரெக்காய் தொழுதுட்டு மூணாவது ரெக்காத்துக்கு எந்திருக்கீங்க காமதி சொல்லியாச்சு அப்படியே நின்னுகிட்டே சரான் கொடுக்கணும்னு சொல்லுதுமா இருக்கும் வந்து சேர்ந்துடணும் மூணாவது ரக்காத்தை சஞ்சீதா செஞ்சுட்டீங்க நாலாவது ரக்காத்த பூர்த்தி செஞ்சுட்டு வந்து சேர்ந்துடும் ஆனா பஜிலினுடைய சின்னத்து அப்படி அல்ல இமாம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு இமாம் அத்தகையாத்து கடைசியில அத்தகையா இல்லையா அதுவரைக்கும் வந்து சேர்த்துக்கலாம் இமாம் மொத ரக்காத்துலதான் சென்று இருக்கிறாரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வந்து சேர்ந்தடலாம் இரண்டாவது ரகத்தில் போய் சேர்த்தலாம் அல்லது அத்தையாத்திர போய் புடிச்சிடலாம் என்று இருந்தால் சுண்ணத்தை முடித்து தான் வந்து பஜிரனுடைய பரலிலே சேர வேண்டும் இது பஜருக்கு மட்டும் சொன்னோம் இமாம் இரண்டாவது ரகத்தில் உட்காராம எந்திரிச்சிட்டார் திருப்பி உட்கார்ந்தார் சஜிதா சோசிக்கிறார் தாராளமாக கூடுவது என்றால் இரண்டாவது ரகத்தினுடைய இருப்பு இருக்கிறதே தராவிங்கிறது ரெண்டு ரக்காய்தான் இந்த இருப்பு பரவான இருப்பு எந்திரிச்சு நிக்கிறதுக்கு யாமும் இருந்து பரலுக்கு வரலாம் தாராளமாக பரல் இருந்து பரலுக்கு வரலாம் அதனால அப்படி வந்துட்டாக்கா சஜிதாசு செய்து விட்டால் தாராளமாக தொழுகை கூடிவிடும் அதே நேரத்தில் இமாமு வராம மூணாவது ரக்காத்து முடிச்சுட்டாரு இரண்டாவது காயத்து அட்டையாத்திருக்காமலேயே மூணாவது ரக்காயத்துக்கு எந்திரிச்சு அதையும் முடிச்சுட்டாரு இமா பின்பற்றி நாம் தொல்ல வேண்டும் நான்கரை காக்காத்து துடுக வைக்க வேண்டும் மூணாவது ரக்காயத்துல செலாம் கொடுக்க முடியாது செலாங் கொடுத்தா தொழுக பசாத ஆகிடும் இன்னொரு ரக்காயத்து சேர்த்து நாலு ரக்கா தொழுகு விட்டால் ிய இரண்டு ரக்கள் சுத்தாகிவிடும் தராவிகளும் முன்னாள் உள்ள இரண்டு ரக்காத்துக்கள் நஃபாகிவிடும் பின்னால் உள்ள ரக்காத்துக்கள் நம்ம முன்னாடி தான் ஓதிருப்பாங்க முன்னாடி அந்த ஓதுனது பின்னாடி இருக்கிறது இருக்கிறதே இது சுண்ணத்தை கதாபாகும் இதை போன்று நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும் இந்த தராவிகை உட்கார்ந்து கிட்டு விடுகலாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க தராவீக உக்காந்து என்று தொழுகலாமா வயதானவர்கள் தொழலாம் ஆனால் பாதி நன்மைதான் கிடைக்கும் நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி இருக்கிற பொழுது உட்கார்ந்து தொழுதால் நின்று கொண்டிருக்க சக்தி இருக்கிற பொழுது உட்கார்ந்து தொழுதால் பாதி நன்மை கிடைக்கும் ஒருத்தருக்கு நிக்கிறதுக்கே சக்தி இல்லை உட்காந்துதான் தொழுக முடியும் இவருக்கு முழு நன்மையும் கிடைக்கும் மக்கள் சடைவாக இருக்கிறார்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க சடைவாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு தராவை தொடு வைக்கிற பொழுது ஏதாவது சுருக்க முடியுமா ஒரு இடத்துல கேட்டாங்க சூரத்தில் பாத்தியா மட்டும் ஓதி தொடு வச்சிருக்கேன் போதும் சூரத்தில் பாத்தியா மட்டும் ஓதிங்க நம்ப சுறாவே வேணான் இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் இப்படி மக்கள் ரொம்ப சடைவாக இருந்தால் கடைசியில் இருக்கிற துவா இருக்கிறதே அதை மட்டும் சுருக்குவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்க வேற எதையும் சுருக்க முடியாது அத்தையாத்த ஓதாம உற்ற முடியாது தருவத ஓதாம ஓட முடியாது துவாக்களை மட்டும் சுருக்குவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே நபில்களை எங்கடுகிறது சிறந்தது என்றால் ஹரிசுகளை நீங்கள் ஆய்வு செய்தால் வீட்டிலே தொடுவதுதான் சிறந்தது எப்ப வீட்டில நிம்மதி இருந்த சுகூனா தொல முடியும் வீட்டில் போய் நிம்மதியா சுக்குனா தொல முடியும் என்று இருந்தால் வீட்டிலே தொடுவது சிறந்தது அப்படி இல்லை வீட்டுக்கு போனாவே சுக்குன் இல்ல சுக்கூனுக்கு தானுங்க நாங்களே பையராஜர் தேடி வர்றோம் திருப்பி வீட்டுக்கு எனக்குறீங்களே என்று சொல்லாதீர்கள் இல்லை என்றால் பள்ளிகளை தொடுவதுதான் சிறந்தது அல்லது வீட்டுக்கு போனால் தொழ முடியாது என்றிருந்தால் பள்ளிகளை தொழுவது சிறந்த இன்னொரு மசாலா பஜில் தொழுகையினுடைய முன் சுண்ணத்து முன் சுண்ணத்தை தொழுதுவிட்டு கலா தொழுகலாமா என்று கேட்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு தாராளமாக தொடரலாம் பஜிரினுடைய முன் சுண்ணத்துக்கு பின்னாடி நிறைய நேரம் இருக்கும் அதுக்கு பின்னாடி பருண தொழுவோம் அதற்கு இடையிலே கலா தொழுகைகளை தொடரலாமா என்றால் தொடலாம் மற்ற சுண்ணத்துகளையோ நப்பிலையோ தொடரக்கூடாது நிறைய பேர்கள் ஆர்வப்பட்டு கேட்பது உண்டு இசனாக்கு தொலை சொல்றீங்க அம்மாவில் தொலைச்சொல்கிறீர்கள் தகச்சு எத்தனை காத்து தொழுவது தொழுகலாம் சிறப்பு என்று மார்க்கம் ஒன்றை வைத்திருக்கிறது இசனாக்கில நான்கு ரக்காத்து சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது எட்டு ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது அவ்வாபில் மகிவுக்கு பிறகு ஆறு ரத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது தகச்ச தொழுகை பனிரெண்டு காத்துக்கள் சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது இரவுல நபிள் தொழுதா எப்படி தொழுகணும் பகல்ல நஃபில் தொழுதா எப்படி தொழுகணும் ஷாஃபி மதுகப்புல ரெண்டுலயுமே ரெண்டு ரெண்டு காத்தா தொழுகிறதா சிறப்பு ஆனால் அபுகனி பராமத்துள்ளா சொல்றாங்க நாலு நாளா தொழுகிறது சிறப்பு இரவுல ரெண்டு ரெண்டால் தொழுகிறது சிறப்பு ஒருத்தர் நிறைய நபிள் தொழுவணும்னு நினைக்கிறாரு நாலு நாளாக தொழுகிறது பகலில் சிறப்பு இரவுல இரண்டு இரண்டாக தொழுவது சிறப்பு இது இமாம் அபுமணிபார் அகமதுல்லாஹி அலாவிடத்தில் கடைசியாக ஒரு மஸ்கலாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒரே சலாத்துல எத்தன் ரக தொழுகலாம் இப்படி ஒருவர் நம்ம இடத்துல கேட்டார் ஒரே சலாத்துல எத்தனை ரக்கா தொடது பொறுத்தவரை ஒரே சலாத்தில எட்டு ரக்காத்துக்கள் தொடரலாம் ஆனா ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பிறகும் அத்தகையத்திற்கு இருக்கட்டும் ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பிறகும் அத்தகையா திருப்பிருந்து ஒரே சலாத்திலே தாராளமாக எட்டு ரக்காத்துக்கள் வரை தொழலாம் ஆனால் சாபிமது கபை பொறுத்தவரை ஒரே ரக்காத்திலே அதிகப்படியாக நான்கு ரக்காத்துக்கள் தான் தொழ முடியும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தொஃபீக்கை ரபுலாளமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக வாக்குறுத்தாவோ அணி வந்துவிட்டார்கள் அலமதல்ல ربنا آتنا في الدنيا حسنا وفي النار صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله أجمعين لله رب العالمين ார் முகமதி அமது